ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி ஐந்து உம்மு சலமா ரவி அல்லாஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் வெள்ளி பாத்திரத்தில் பருகவர் தன் வயிற்றில் நிரப்பிக் கொள்வது நரக நெருப்பைத்தான் என்று கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது தங்கம் வெள்ளி பாத்திரத்தில் உண்பவர் அல்லது குடிப்பவர் நரக நெருப்பையை நிரப்பிக் கொள்கின்றார்